तापत्रय சச்சிதானோத்திய தாபத்தய விநாசாய கஷின் மோம் சூர்ணா தரல உனியா ரொம்ப முதல் ஸ்லோகத்தில் பார்த்தோம் ராஜா கிட்ட அந்த உலக்கையை கொண்டு போய் இவர்களெல்லாம் காண்பித்தார்கள் ரிஷியினுடைய ஷாபத்தையும் சொன்னார்கள் ராஜா என்ன பண்ணார் உக்ரசேன மகாராஜா அதை கிருஷ்ணன்கிட்ட கூட கேட்காம அந்த உலக்கையை பொடி பண்ணி எஞ்சி போன துண்டையும் சமுதிரத்தில் வீசச் சொல்லிவிட்டார் சமுதிர ஜலத்தில் அவர்கள் போட்டு விட்டார்கள் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லுகிறது இந்த ஸ்லோகம் தத்த பிறகு கஷ்டித் மத்சிய ஒரு மீன் லோகம் அகிரசீத் அந்த இரும்பு முழிங்கி முழுங்கிவிட்டது சூர்ணானி தரலை உகியமான வேளாயாம் லக்னானி ஜரக்காகா ஆசன்கிழ இந்த சூர்ணமெல்லாம் இருக்கே பொடியெல்லாம் தரலைகி உஹியமானானி இந்த அலைகளால் அடித்து கொண்டு போய் வேளாயாம் லக்னானி அந்த கரையில் அவைகள்லாம் தங்கி விட்டன இன்னொன்று ஆச்சு என்ன ஆச்சுன்னா ஜரக்காக ஆசன் ஆஹா என்ன தெரியுமா அது கோரப் பொருட்களாக முளைக்க ஆரம்பித்து அந்த இரும்பு துண்டெல்லாம் கோரப் பொருட்களாக என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் இந்த ஸ்லோகத்தோட விஷயம் கொண்டு போய் போட்ட உடனே ஒரு மீன் வந்து இந்த இரும்புத்துண்டை விழுங்கி விட்டது பொடிகளை எல்லாம் அலைகள் அடித்து கொண்டு போச்சு அது கரையில் தங்கித்து ஆச்சரியம் என்ன இந்த கிளைங்கிறதுக்கு அப்படியே அர்த்தம் ஆச்சரியம் ஆஹா என்ன ஆச்சரியம் தெரியுமோ அந்த துகள்களெல்லாம் கோரை பொற்களாக முளைத்து விட்டன இது மாத்திரம்தான் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் அடுத்த ஸ்லோகத்தை பிறகு பார்க்கலாம் கஷ்டின் மத்சோக்லோகம் சூர்ணா நி தரலை வேளாயாம் லக்னான்யாசன் கிளைஇறக்காக எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்